ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அமாசோமார விரதத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் பீஷ்மாச்சாரியால் இந்த சரித்திரத்தை சொல்லி இந்த அம்மா சோமவார விரதம்ங்கிறது இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறார் பீஷ்மாச்சாரியாள் அப்படி அந்த சரித்திரத்தை பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் இப்போ அப்படி சிவசுவாமியும் குணவதியுமாக சோமாவனுடைய வீட்டில் பக்கத்திலையே வீட்டுக்கு பக்கத்தில் தங்கியிருக்கா எப்படி அவளை பார்க்கறதுன்னு யோஜனை பண்ணின் இருக்கா அப்போது அவளுடைய அனுகிரகத்தை நாம் பெறணும் அப்படின்னா அவளுக்குன்னு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இவர்கள் இரண்டு பேருமாக ததப்பிரத்யூஷ சமயே சம்ரஜியாங்கன மண்டலம் லேபனம் சக்கரதுஸ்தஸ்யாக திவசே திவசே சுபம் தினமும் காலம்பரை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான்னு பார்த்தா அவள் ஒரு நாலு மணிக்கு எழுந்து வெளியில் வரா வந்தால் வயசான அம்மா ரொம்ப வயசான அம்மா இல்லை மத்தியமமான வயசு ஓ இவள் தான் சோமாவான்னு தெரிஞ்சுட்டாள் அவளுடைய பெறணும்னு இவர்கள் இருவருமாக தினமும் அவள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே சாணி தெளித்து வாசல்ல கோலம் போடுற அந்த குடிசை போட்டு தங்கியிருக்காள் அந்த குடிசையை போட்டு தங்கினால் காலம்புற முதல் வேலை என்னென்னா சாணியை நன்றாக கெட்டியாக கரைச்சி வாச தெளிச்சுட்டும் சுற்றி இருக்கிற கீழே மண் செவுத்தில் சாணியை தெளித்து தொடக்கணும்டச்சால் கிருமிகள் வராது சுத்தமாக இருக்கும் வீடு அப்படி நாலு பக்கமும் வீட்டுக்கு நாலு பக்கமும் சாணி தெளித்து வாசலில் கோலம் போட்டு அந்த காரியத்தை சிவசுவாமியும் குணவதியுமாக செய்துன்னு வரா தினமும் ஏவம் விததோஸ்தற்ற பூர்ணசம்வத்சரோகதா தினமும் காலம்பர நாலு மணிக்கு எழுந்து வரா வாசலில் சோமா வாசத்தளித்து கோலம் போட்டிருக்கு சரி நாட்டுப்புண்கள் யாரோ எழுந்து இதை பண்ணியிருக்கா போல இருக்குன்னு நினச்சிக்கிறாள் யாரோ செய்திருக்கான்னு நினச்சிக்கிறான் ஏன்னா அவளுக்கு குழந்தைகள் ஜாஸ்தி பையங்கள் அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுத்து நாட்டுப்புண்கள் இவள் சொல்கிறபடி கேட்க மாட்டார்கள் அது மாதிரி உள்ள நாட்டுப்புண்கள் அப்படி இருந்தாலும் கூட தினமும் எனக்கு முன்னாடி எழுந்து வாச தெளித்து கோலம் போடுறாளேன்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் தினமும் காலம்பர் எழுந்து வந்தால் வாச தெளித்து கோலம் போட்டிருக்கு அப்படி தினமும் பார்க்கறான் ஒரு நாளைக்கு எந்த நாட்டு பொண்ணு இந்த காரியத்தை செய்கிறான்னு கேட்கணும்னு அனைவரையும் கூப்பிடுறான் ஸ்னுஷா புத்திரான்னு சமாஹூயா சோமா பப்ரச் விஸ்மிதா மார்ஜனம் லேபனம் கோற்ற கரோதி மமக்கத்யதாம் அத்தனை பேரையும் கூப்பிட்டு நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே வாசலை தெளித்து கோலம் போட்டு நான் சுத்தமாக வச்சுருக்காளே யார் பண்ணுறேன் நீங்கள் அப்படின்னு கேட்குற ஏகதெய்வாத ஜகது சர்வா கிருத்திய மிதம்ஹினா அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறேன் சரி இவர்கள் பதில் சொல்ல விரும்பலைன்னு தெரிஞ்சுட்டா சரி தானே அப்படியே விட்டுவிட்டா அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாளைக்கு கால வேளையில் சீக்கிரமாகவே முழிப்பு அப்படி எழுந்து வெளியில் வந்து பார்க்கிறாள் சோமா தத்கதாச்சித் ரஜகி நிபுதா சம்ஸ்திதா நிஷி ததரிஷ பிராமணீம் கன்யாம் லிம்பந்தம் அங்கனம் பிராப்தம் பிராதரஞ்ச சுச்சூரதம் அப்படி வாசலில் வந்து பார்த்தால் ஒரு பெண்ணும் ஆணுமாக வாச தெளிச்சுன்ருக்கா சாணி கரைச்சி தெளித்து கோ ஒருத்தர் சாணி தெளிக்கிறா ஒருத்தர் கோலம் போடுறா இதை பார்த்தால் சோமா பக்கத்தில் வந்து சோமா பப்ரட்ச தௌகத்வா கௌயபாம் கச்சதாம் யார் நீங்கள் நீங்கள் எதுக்கு என் வாச தெளிக்கிறீள் அப்படின்னு கேட்டுண்டு கிட்டக்க வந்து பார்த்தாள் சோமா ஊச்சதுஸ்தௌ ததா சோமாம் ஆவாம் பிராமண புத்திரகௌ நாங்கள் ஒரு பிராமணனுடைய குழந்தைகள் அப்படின்னு ரெண்டு பேருமாக சோமாக கிட்ட சொன்ன தக்தாஸ்மி பத நஷ்டாஸ்மி பிராமணோ கிருகமார்ஜகௌ காம்கத்திம் பத யாஸ்யாமி பாப்பா தஸ்மாத் அசம்சயம் நீங்கள் அடாடா என் தொழிலே வீணாக போயிடுது நான் சேர்த்த புண்ணியம் பூரா வீணாக போயிடுத்து அப்படின்னு சத்தம் போடுறா வாசல்ல காம்கத்திம் பத யாஸ்யாமி பாப்பா தஸ்மாத் அசம்சயம் இந்த பாப்பத்திற்கு நான் என்ன பரிகாரம் பண்ண போகிறேன்னு தெரியலையே பாபஜாஜிரகம் ஹியாதா ரஜகீ சர்வதாத்விஜா கதம் தும் பிராமணோபூத்வா விருத்தம் மே சிக்கீர்ஷசி நீங்களே அப்படி பண்ணுறேள் நீங்கள் பண்ணக்கூடாது எங்கள் ஆத்துக்குள்ளே நீர் வரக்கூடாது வந்தால் எனக்கு தொழில் சரியாக நடக்காது பிராமணன் உள்ள புகுந்தால் என் தொழில் கட்டுப்பிடும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்த நீங்கள் உங்களுடைய காரியம் என்ன நீங்கள் எதுக்கு இதை செய்கிறீள்னு சத்தம் போடுறா வாசல்ல அவள் சத்தம் போடுறதை பார்த்துட்டும் சிவசாமி அவளிடத்துலே பேசுகிறார் ஏஷா குணவதி நாம்னா ஸ்வசாமம சுமத்தியமா இயம் சப்தபதி மத்தியே வைதவியம் சம்பிரபத்யத்தே இல்லைம்மா கோபிச்சிக்காதே இவள் என்னுடைய சகோதரி குணவத்தின்னு பெயர் இவளுக்கு கல்யாணத்திற்கு பார்த்துட்டு இருக்கோம் இவளுக்கு கல்யாணம் ஆகிற பொழுது இவனுடைய இவளுடைய இவளை யார் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு அல்பாயுசாக போயிடுவான்னு ஏதோ தோஷம் இருக்குன்னு ஒரு மகான் சொன்னார் அந்த தோஷம் போகணுமானால் அந்த தோஷம் போகிறதுக்கான மருந்து ஒன்றிடத்துல இருக்குது தவ சான்னி மாற்றே பவேத் வைதவியம் அத்தேதோ சுவிராவசோமி தேதான் நான் இவளை உன்னுடைய அனுகிரகத்தை பெறணுங்கிறதுக்காகத்தான் இவளை செய்ய சொல்கிறேன் வாசத்தளிக்க சொல்கிறேன் நீ அனுகிரகம் பண்ணணும் இவளுக்கு அதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இத்தரம் நத்தவியம் யாசமி தவ சாசனத்து ஸ்நுஷாபியப் பிரத்யுவாச்சா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சோமா நீங்கள் அதற்காக இதை செய்ய உங்களுக்கு என்ன வேணும்னு கவலைப்பட வேண்டாம் இவர்களை உட்கார்த்த வச்சு அனைத்தும் கேட்கிறா சோமா என்ன விஷயம் அப்படின்னு எல்லா விவரங்களையும் அவர்களிடத்துல கேட்குறா எப்படி நீங்கள் இங்கே வந்தேள் இங்கே ரொம்ப கஷ்டமாச்சே யார் உங்களை அரிசின்னு வந்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லும் நான் பண்ணுறேன்னா அப்போது அனைத்தையும் இந்த சிவசாமி சொல்கிறேன் அனைத்தையும் கேட்டவுடனே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருக்கும் இவளுடைய வைதவியத்தை போகறதுக்கான அனுகிரகம் என்னிடத்தில் இருக்குன்னா கட்டாயம் நான் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அவளுக்கு இனிமேதான் அந்த வைதவிய தோஷம் பாதிக்காது என்ன சௌக்கியமாக இருப்பா கவலைப்படாத அதற்கு இவளுக்கு இந்த வைத்தவிய தோஷம் வந்ததற்கு என்ன பார்க்க சொல்லியிருக்கார் ஒரு மகான் ஆனால் அதில் ஒரு சூக்மம் இருக்குது எனக்கு என்ன மனசில் தோன்றதுங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா எங்களுடைய ஜாத்தி இதுக்கே வண்ணான்னு சொல்கிறது எங்களுடைய ஜாதிக்குன்னு சில பெருமைகள் இருக்குது அந்த பெருமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாள் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்